நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஜூன் ஆறு மூணு அஞ்சல் தலைகள் முதல் அஞ்சல் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல பிரேசில் நாட்டு அஞ்சல் துறையால வெளியிடப்பட்டது இரண்டாவது அஞ்சல் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அஞ்சல் துறையால வெளியிடப்பட்டது மூணாவது அஞ்சல் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அஞ்சல் துறையால் வெளியிடப்பட்டது இந்த மூணு அஞ்சல் தலைகளும் ஒரு சங்கம் அதாவது அசோசியேஷனை சிறப்பிக்க வெவ்வேறு ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகள் ஆனால் அந்த அஞ்சல் தலைகள் சிறப்பிச்ச அந்த அசோசியேஷன் ஒன்னே ஒன்றுதான் இதையே நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்த அசோசியேஷன் உருவான தினம்தான் இன்னைக்கு ஜூன் உருவான வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி அன்னைக்கு உருவான அந்த அசோசியேஷன் தான் ஒய் ஒய் எம் சிஏ அப்படிங்கிற யங்மேன்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் லண்டன்ல ஆயிரத்தி எட்நூத்தி சர் ஜார்ஜ் வில்லியம் அப்படிங்கிறவரால் ஜூன் ஆறாம் தேதி தொடங்கப்பட்ட ஒய் அந்த காலகட்டத்தில் இருந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்த தொடங்கப்பட்ட ஒரு சங்கம் சும்மா நாட்களை கடத்திட்டு இருந்த இளைஞர்களை ஒரு குழுவா இணைய வச்சு அந்த குழு மூலமா சமூக சேவைகளை செய்ய முடியும் அப்படின்ட்டு நிரூபித்தவர் சர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஆரம்ப காலங்களில் போர் அதுல காயமடைஞ்ச வீரர்கள் போர்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய இளைஞர்களை ஒன்று சேர்த்து சமூக சேவை செய்ய தொடங்கப்பட்டது ஒய்எம்சிஏ அடுத்த கட்டத்தில் சமூக உரிமைகளுக்கான போராட்டம் அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்த சமயங்களில் ஒய்எம்சிஏ அதோட பங்கு உரிமைகளுக்காக போராடினா இப்படி மக்கள் சார்ந்த சேவைகளை செஞ்சு அதே சமயத்தில் இளைஞர்கள் நல்ல உடல் பலத்தோடவும் திகழணும் அப்படின்ட்டு உடற்பயிற்சி குத்துச்சண்டை பேஸ்கெட் பால் இப்படி விளையாட்டு போட்டிகள்லையும் இளைஞர்கள் ஈடுபடணும் அப்படின்ட்டு அந்த அசோசியேஷனோட எல்லா தீர்மானங்களும் நிகழ்ச்சிகளும் இளைஞர்களோட வளர்ச்சி சமூகத்தில் அவங்களோட பங்களிப்பு இதை சென்டர் பண்ணியே அமைஞ்சிருந்தது இன்றைக்கி பல உலக நாடுகளில் விளையாடப்படுற பேஸ்கெட் பால் கண்டுபிடிக்கப்பட்டதே இந்த ஒய்எம்சிஏவில் தான் ஒய்எம்சிஏ அதோட அமெரிக்க நாட்டு சபை அதாவது அமெரிக்கன் நேஷனல் கவுன்சிலோட உறுப்பினராக இருந்த ஜேம்ஸ் நெய்ஸ்மித் அப்படிங்கிறவரால் தான் பேஸ்கட்பால் அப்படிங்கிற விளையாட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி கண்டுபிடிக்கப்பட்டது சோ, இப்படி மக்கள் நலன் உடற்பயிற்சி சமூக சேவை இதையெல்லாம் குறிக்கோளாக வச்சு இயங்குகிற ஒய்எம்சிஏ அப்படிங்கிற Men's Christian Association அதோட நூறாவது ஆண்டு விழாவை சிறப்பிக்க பிரேசில் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெளியிட்டாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் ஒயம்சிஏ அதுக்கு நேஷனல் கவுன்சில் அப்படிங்கிற தேசிய சபை இருந்தது அப்படி உருக்வே நாட்டு ஒயம்சிஏ நேஷனல் கவுன்சிலோட ஐம்பதாவது ஆண்டு நிறைவை சிறப்பிக்க உருக்வே நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சல் தொலை ஒன்று அதே மாதிரி இந்தியாவில் ஆயிரத்தி தொடங்கப்பட்ட ஒய்எம்சிஏ அப்படிங்கிற நேஷனல் கவுன்சிலோட நூறாவது ஆண்டு நிறைவை சிறப்பிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க இப்படி ஒய்எம்சிஏ அதை சிறப்பிக்க வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகளை நாம் சமூக நலம் அதாவது சோஷியல் வெல்ஃபேர் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் விளையாட்டு அதாவது ஸ்போர்ட்ஸ் அதுலையும் பேஸ்கெட் பால் அஞ்சல் தலை தலைப்புலையும் நாம் சேகரிக்க முடியும் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்